மக்கா வாழ்க்கையின் மிக இறுதியில்தான் நடைபெற்றது என்பது தெரிய இந்த நிகழ்ச்சியின் விளக்கங்களை ஹதீஸ் நபி கலையின் வல்லுநர்கள் விரிவாக கூறியிருப்பதை இங்கு நாம் சுருக்கமாக குறிப்பிடுவோம் இவனுள் கையம் ரஹமதுல்லாய் அலேஹி அவர்கள் கூறுகிறார்கள் நபிசல்லாஹ் அலை வசலம் அவர்கள் மெஹராஜுக்கு தனது உடலுடன் சென்றார்கள் இந்த பயணத்தில் மஸ்ஜிது ஹராமில் தொடங்கி முதலில் பைத்துல் முஹதஸ் சென்றார்கள்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 பிறகு அதே பைத்துல் முக்தசிலிருந்து முதல் வானத்திற்கு ஜிப்ரில் சென்றார்கள் நபி சொல்லாஹு அலைவாஸ் அவர்களுக்காக ஜிப்ரில் அவர்களுக்காக கதவு திறக்கப்பட்டது அங்கு மனிதகுல தந்தை ஆதம் அலை சொலாத்து வஸ்லாம் அவர்களை சந்தித்தார்கள் ஆதம் அலை சொலாத்து வசலாம் நபி சொல்லுல்லாஹ் அலைவாசலம் அவர்களுக்கு முகமன் சலாம் கூறி வரவேற்றார்கள் அல்லாஹ் ஆதமின் வளப்புறத்தில் நல்லோர்களின் உயிர்களை நபி சொல்லுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுக்கு காண்பித்தான் அவ்வாறே கெட்டவர்களின் உயிர்களை அவரது இடப்புறத்தில் காண்பித்தான் பிறகு இரண்டாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் அங்கு யஹியா ஈசா அலிசல்லாத்துவசலாம் ஆகியோரை சந்தித்தார்கள் அந்த இருவரும் நபி சொல்லுல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களின் சலாமுக்கு பதில் கூறி அவர்களை வரவேற்றார்கள் அங்கிருந்து மூன்றாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் அங்கு யூசுப் அலிஹ் சொல்லாத்து அவர்களை சந்தித்து சலாம் கூறினார்கள் அவர்கள் சலாமுக்கு பதில் கூறி நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களை வரவேற்றார்கள் பிறகு நான்காவது வானத்திற்கு சென்று இதலாத்து வஸ்லாம் அவர்களை சந்தித்தார்கள் நபி சொல்லாஹ் அலைவாசலாம் அவர்கள் சலாம் கூற அவர்கள் பதில் கூறி நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களை வரவேற்றார்கள் பிறகு ஐந்தாவது வானத்திற்கு சென்று ஹன் அலை சலாத் வசலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்களும் பதில் கூறி நபி சொல்லு வ வசலாம் அவர்களை வரவேற்றார்கள் பிறகு ஆறாவது வானத்திற்கு சென்று மூசா அலையு சலாத்து வசலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்கள் பதில் கூறி வரவேற்றார்கள் மூசா அலையு சலாத்து வஸ்லாம் அவர்களை கடந்து நபி அவர்கள் சென்றபோது மூசா அலை சலாத்து வசலாம் அழ ஆரம்பித்தார்கள் நீங்கள் ஏன் என்று கேட்டதற்கு எனக்கு பிறகு அனுப்பப்பட்டவரின் சமுதாயத்தில் சொர்க்கம் செல்பவர்கள் எனது உம்மத்தில் சொர்க்கம் செல்பவர்களை விட அதிகமாக இருப்பதால் நான் என்று கூறினார்கள்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 கஸ்தூரியாக இருந்தது பிறகு அங்கிருந்து அதற்கு மேல் அழைத்துச் செல்லப்பட்டார்கள் அங்கு எழுது கோள்களின் சப்தங்களை கேட்டார்கள் பிறகு அல்லாஹுவிடம் அழைத்து செல்லப்பட்டார்கள் சேர்ந்த இரு வில்களை போல் அல்லது அதை விட சமீபமாக அல்லாஹுவை நெருங்கினார்கள் அல்லாஹ் தனது நபி சொல்லு அல்லாஹ் அலைய் அவர்களுக்கு பல விஷயங்களை அறிவித்துக் கொடுத்தான் ஐம்பது நேர அவர்கள் மீது கடமையாக்கினான் அவர்கள் திரும்பி வரும்போது மூசா அலையுல்லாத்து வசலாம் அவர்களை சந்தித்தார்கள் மூசா அலையுல்லாத்து வசலாம் தங்கள் இறைவன் தங்களுக்கு என்ன கடமையாக்கினான் என்று கேட்க நபி அவர்கள் ஐம்பது நேர தொழுகிகளை கடமையாக்கியுள்ளான் என்று கூறினார்கள் மூசா அலையாத் வசலாம் நீங்கள் திரும்பிச் சென்று உங்களது இறைவனிடம் இதை குறைக்க சொல்லுங்கள் என்று கூறவே நபி சல்லாஹ் அலைவசல்லாம் ஆலோசனை கேட்பதைப் போன்று ஜிப்ரீலை பார்த்தார்கள் ஜிப்ரேல் நீங்கள் விரும்பினால் அப்படியே செய்யுங்கள் என்று கூறவே நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹிடம் திரும்பச் சென்றார்கள் அல்லாஹ் பத்து நேர தொழுகிகளை குறைத்தான்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 மெஹராஜில் நபிசல்லா அலைவசம் அல்லாஹுவை பார்த்தார்களா என்பதில் சில மாறுபட்ட கருத்துகள் உள்ளன என்று இப்னு கையும் ரஹமத்துல்லாய் அலஹி கூறிய பிறகு இது விஷயத்தில் இப்னு தாய்மியா ரஹமத்துல்லாய் அலிஹி அவர்களின் கருத்துகளையும் மற்ற அறிஞர்களின் கருத்துகளையும் எடுத்துக் கூறியுள்ளார்கள் இப்னு கையும் ரஹமத்துல்லாஹ் இது விஷயத்தில் செய்திருக்கும் ஆய்வின் என்னவென்றால் நபி சொல்லாஹ் அலைவசம் அல்லாஹை கண்கூடாக பார்க்கவில்லை அவ்வாறு எந்த நபித்தோழரும் கூறவும் இல்லை என்பதாகும் ஆனால் இவன் அப்பாஹ் மூலம் இரு அறிவிப்புகள் வந்துள்ளன ஒன்று நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அல்லாஹை பார்த்தார்கள் இரண்டாவது நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அல்லாஹை உள்ளத்தால் பார்த்தார்கள் எனவே மற்ற நபித்தோழர்களின் முடிவுக்கும் இவனு அப்பாஸின் கருத்துக்கும் இடையில் முரண்பாடு இல்லை ஏனென்றால் அல்லாஹவை நபிசல்லாஹ் அலை பார்த்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹானு கூறுவது உள்ளத்தால் பார்த்ததையே குறிப்பிடுகிறார்கள் மற்ற நபித்தோழர்கள் அல்லாஹுவை நபி சொல்லா அலை பார்க்கவில்லை என்று கூறுவது நபி அவர்கள் அல்லாஹுவை கண்ணால் பார்க்கவில்லை என்பதை குறிப்பிடுவதாகும் தொடர்ந்து இப்னு கையூம் ரஹமத்துல்லாஹி அலைகி கூறுகிறார்கள் அத்தியாயம் நஜ்மில் இறங்கினார்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 என்பது அல்லாஹு நெருங்கியதை குறிப்பிடுகிறது அல்லாஹின் நெருக்கத்தை பற்றி நஜிம் அத்தியாத்தில் குறிப்பிடப்படவில்லை மேலும் சித்ரத்து முன்தகாவிற்கு அருகில் அவர் அவரை பார்த்தார் என்று நஜிம் அத்தியாத்தில் உள்ள வசனம் நபி சொல்லாஹு அலைவசம் அங்கு பார்த்ததையே குறிப்பிடுகிறது நபி சொல்லாஹு அலைவாசல்லம் ஜிப்ரேயிலே அவரது முழு உருவத்தில் இருமுறை பார்த்தார்கள் ஒன்று பூமியிலும் மற்றொன்று சித்ரத்து முன்தகாவிற்கு அருகிலுமாகும் இத்துடன் இப்னு கையீமின் கூற்று முடிகிறது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 நபி அவர்களுக்கு பாலும் மதுவும் வழங்கப்பட்டது நபி சொல்லாஹு அலைவாசலம் பாலை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் நீங்கள் இயற்கை வழிகாட்டப்பட்டீர்கள் நீங்கள் மதுவை எடுத்திருந்தால் உங்களது சமுதாயத்தின் வழிகிட்டிருப்பார்கள் என்று கூறப்பட்டது சித்தரத்து முந்தஹாவின் வேரிலிருந்து நான்கு ஆறுகள் வெளியாகுவதை பார்த்தார்கள் ரெண்டு ஆறுகள் வெளிரங்கமானது ரெண்டு ஆறுகள் உளங்கமானது வெளிரங்கமான ரெண்டு ஆறுகள் நீல் ஃபுராத் ஆகும் இவ்விரண்டின் பிறப்பிடம் அங்கிருந்துதான் உருவாகிறது நபி சொல்லாஹ் அலிவஸ் பார்த்தது இவ்விரு பகுதிகளிலும் இஸ்லாம் பரவும் என்பதற்கு ஒரு முன்னறிவிப்பாக இருக்கலாம் இரகசியங்களை அல்லஹுவே மிக அறிந்தவனாக இருக்கின்றான் நரகத்தின் காவலாளியை பார்த்தார்கள் அவர் சிரிப்பதே இல்லை முகமலர்ச்சியும் புன் என்பதும் அவரிடம் காண முடியாத ஒன்று அவரது பெயர் மாலிக்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 அவர்களது வயிறு மிக பெரியதாக இருந்ததால் அவர்கள் தங்களது இடங்களிலிருந்து எந்த பக்கமும் திரும்ப சக்தியற்றவர்களாக இருந்தனர் குடும்பத்தாரை நரகத்தில் கொண்டு வரப்படும் போது அவர்கள் இவர்களை கடந்து செல்வார்கள் அப்போது அவர்கள் இவர்களை மிதித்தவர்களாக செல்வார்கள் விபச்சாரம் செய்தவர்களையும் பார்த்தார்கள் அவர்களுக்கு முன் கொளுத்த நல்ல இறைச்சி துண்டும் இருந்தது அதற்கு அருகில் துர்நாற்றம் அருவறுப்பானி துண்டும் இருந்தது அவர்கள் இந்த துர்நாற்றம் இறைச்சி துண்டையை சாப்பிடுகின்றனர் நல்ல கொளுத்த இறைச்சி துண்டை விட்டு விடுகின்றனர் பிற ஆண்கள் மூலம் குழந்தை பெற்றுக் அதை தங்களது கணவன் மூலம் பெற்ற குழந்தை என்று கூறும் பெண்களையும் பார்த்தார்கள் இத்தகைய பெண்கள் மார்பகங்கள் கட்டப்பட்டு அதில் அவர்கள் தொங்கிக் நபிசல்லாஹ் அலைவசல்லம் மெஹ்ராஜ் போகும் போதும் வரும்போதும் மக்காவாசிகளின் வியாபார கூட்டத்தை வழியில் பார்த்தார்கள் அவர்களின் ஒரு ஒட்டகம் தவறி இருந்தது அவர்களுக்கு நபிசவாஹ் அலைவாசல்ல அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த அவர்களின் மூடி வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீரை அறிந்துவிட்டு மீண்டும் அப்பாத்திரத்தை அவ்வாறே மூடி வைத்து அன்று இரவு விண்வெளி பயணம் முடித்து திரும்பிய நபி சொல்லாஹ் அலைவசல்லம் காலையில் மக்களுக்கு கூறியது நபிசல்லுல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்களின் விண்வெளி பயணம் உண்மை என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரமாக அமைந்தது ஆதாரம் சஹி உல் புகாரி முஸ்லிம் ஜாது மஹாத் இப்னு ஹிஷாம் இப்னு கையம் ரஹமதுல்லாஹி அலகி கூறுகிறார் காலையில் நபிசல்லுல்லாஹ் அலைவாசல்லம் தங்களது கூட்டத்தாரிடம் அல்லாஹ் தனக்கு காண்பித்த மாபெரும் அத்தாட்சிகளை அறிவித்தார்கள்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 அது எப்போது மக்காவிற்கு வரும் என்பதையும் அவர்களது காணாமல் போன ஒட்டகத்தை பற்றியும் மக்காவாசிகளுக்கு அறிவித்தார்கள் நபி சொல்லாஹ் அலைவாசலம் எவ்வாறு கூறினார்களோ அனைத்தும் அவ்வாறே நடந்தன இருப்பினும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாத அவர்கள் நிராகரிக்கவே செய்தார்கள் சத்தியத்தை விட்டும் வெகு விலகியே சென்றார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி சஹி முஸ்லீம் ஜாதுல் மஹாத் மக்கள் இந்நிகழ்ச்சியை பொய் என்று மறுத்து கூறிய போது அபு பக்ரையை உண்மை என்றும் சத்தியம் என்றும் ஏற்றுக் கொண்டதால் தான் அவர்களை அழைக்கப்பட்டது இந்த வானுலக பயணம் நடைபெற்றதற்குரிய மகத்தான காரணத்தை பற்றி கூறும்போது மிகச் நாம் நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன்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 அல் குர் அத்தியாயம் பதினேழு வசனம் 1 இது நபிமார்கள் விஷயத்தில் அல்லாஹுவின் நியதியாகும் பல இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்திருக்கின்றான் இப்ராஹிம் உறுதியான நம்பிக்கையுடைய ஆவதற்காக வானங்களிலும் பூமியிலும் உள்ள நம்முடைய ஆட்சிகளை நாம் அவருக்கு இவ்வாறு காண்பித்து வந்தோம் அல் குர் அத்தியாயம் ஆறு வசனம் எழுபத்தி நபி மூசா அலி சலாத்து வசலாம் பற்றி இவ்வாறு இன்னும் நம்முடைய பெரிய அத்தாட்சிகளை உங்களுக்கு நாம் காண்பிப்போம் அல் குர் அத்தியாயம் இருபது வசனம் இருபத்தி என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நபி இப்ராஹிம் அலை சலாத்து அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் அத்தாட்சிகளை காண்பித்தான் என்பதற்கு அவர் நம்மை உறுதி கொண்டவர்களில் ஒருவராக ஆக வேண்டும் என்பதற்காக என்ற காரணத்தை கூறுகிறான் இறை தூதர்களுக்கு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்ததால் அவர்கள் உள்ளத்தில் நம்பிக்கை மேன்மேலும் உறுதி அடைந்தது ஆகவேதான் அல்லாஹுவின் பாதையில் பிறரால் சகித்துக் முடியாததை இறை தூதர்களால் முடிந்தது உலகத்தின் எவ்வளவு பெரிய சக்தியாயினும் சரி அது கோசுவின் ரக்கை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 அவர்களிடமிருந்து அந்த தகுதி அல்லாஹ் தனது தூதருக்கு அதி விரைவில் மாற்றப்போகின்றான் நபி இப்ராஹிம் அலை சொல்லாத் அவர்களுடைய இஸ்லாமிய அழைப்பு பணியின் இரு மையங்களான மக்காவையும் பலஸ்தீனையும் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களுக்கு ஒருங்கே அருள இருக்கின்றான் மோசடி குற்றம் வரமு மீறுதல் ஆகியவற்றையே தங்களது குலத்தொழிலாக கொண்ட சமூகத்திடமிருந்து ஆன்மீக வழிகாட்டலின் தலைமைத்துவத்தை பறித்து நன்மைகளையே நோக்கமாக கொண்ட சமுதாயத்திற்கு அல்லாஹ் அருள இருக்கின்றான் என்பதை நபி சொல்லா அலைவாஸ்லாம் அவர்களை மக்காவிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்ட இந்த நிகழ்ச்சி உறுதி செய்தது மக்காவின் தெருக்களிலும் மலை ஓரங்களிலும் விரட்டி அடிக்கப்பட்டு கண்ணியம் இழந்து சுற்றி இந்த தலைமைத்துவம் எப்படி கிடைக்கும் அதாவது இஸ்லாமிய அழைப்புப் பணியின் முதல் இந்த சிரமமான காலம் வெகு விரைவில் முடிந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய காலகட்டம் தொடரப்போகிறது என்பதையே நபி சல்லாஹ் அலிவசம் அவர்களின் இந்த நிகழ்ச்சி குறிப்பிடுகிறது இதையே பின்வரும் வசனங்களும் உறுதி செய்கின்றன அந்த வசனங்களில் அல்லாஹ் இணை மிக தெளிவாகவும் கடுமையாகவும் எச்சரிக்கை செய்கிறான் ஓர் ஊரை அவ்வூராரின் தீய செயலின் காரணமாக நாம் அழித்துவிட கருதினால்